போட்ட சரிங்கறானே அந்த மாஸ்னா என்னன்னா இந்த டைமத்த இதோ கூடியானுங்களாரேனும் இன்னும் நேரத்துக்கு அண்ணன் வந்தாவே அது மாஸ் சொல்றாங்க அகர ஊரே அதனையும் இந்த மாஸ் அசுத்தம் அப்படினு சொல்லக்கூடிய அந்த ஊரே விஞ்ஞானி நம்ம பீடைக்கு சொல்லுறோம் இல்லாத மாஸ் বলற வந்துனா அது என்ன சொல்லணும் அசுத்தம் சொல்லணும் பிரீலாமா நல்லா கூய்னே அதுனா சுகமா சொல்லு மா உணவு போன்றவற்றை முடிய உணவுனா அதுல அந்த உணவை கருக்க பொருட்கள் கலந்து Growl, ext ordinaryUSM mis morally